கனிய துருக்குரிய அவ்வாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே கடந்த பயானிலே நம்முடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் பெண்களை எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது பெண்களுக்கு எவ்வளவு சலுகைகளை உரிமைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறது என்பதை பற்றி மிக விரிவாக விளக்கமாக உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அப்போது பல்வேறு சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது அதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களையும் நாம் சரியத்தை எவ்வளவு தவறாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதன் காரணமாக நாட்டில் ஏற்படுகிற குழப்பங்கள் என்ன என்பதையும் நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மார்க்கத்தை அறிந்து கொள்வது நம்முடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது மார்க்கத்தை தெரிவது ஆண்களுக்கும் கடமையாக இருக்கிறது பெண்களுக்கும் கடமையாக இருக்கிறது சமூகத்திலே ஏற்படுகிற பல்வேறு குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மார்க்கத்தை பற்றி நாம் சரியான முறையில அறியாதிருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது அந்த வகையிலேதான் பெண்களுக்குரிய சட்டங்களை பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லும்படி இந்திய அறிஞர் பெருமக்கள் உலமாக்களுடைய அமைப்பாக முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட முஸ்லிம் தனியார் வாரியம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா உலமாக்களுக்கும் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் பெண்களுக்கும் மார்க்க விழிப்புணர்வு மார்க்க சட்டங்களை குறித்த ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலேதான் கடந்த வாரமும் பெண்களுக்கான பல்வேறு சட்டங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டது இப்போது நாம் அதனுடைய தொடர்ச்சியிலே ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகிறேன் நம்முடைய மார்க்கம் எந்த மாறுதலுக்கும் மாற்றத்திற்கும் உள்ளாகாத மார்க்கம் உலகத்திலே மற்ற மதங்கள் எல்லாம் காலப்போக்கிலே அவைகள் மக்களின் சுபாவத்துக்கு ஏற்றபடி மாற்றப்பட்டது அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களால் அந்த மதத்தினுடைய குருமார்களால் அந்த சட்டங்கள் கைவிடப்பட்டது மாற்றப்பட்டது உலகத்தினுடைய எல்லா மதங்களுடைய நிலை இது ஆனால் நம்முடைய இந்த தீன் அல்லஹாவால் அருளப்பட்ட மார்க்கம் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் நமக்கு அருளப்பட்ட திருக்குரான் ஒரு பாதுகாக்கப்பட்ட வேதம் அது பெருமானாருடைய பொன்மொழிகள் ஹதீசுகள் அவை பாதுகாக்கப்பட்டது இந்த குரானிலிருந்தும் ஹதீஸில் இருந்தும் அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்த சட்டங்கள் அவை பாதுகாக்கப்பட்டது இப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் எனவே நம்மை பொறுத்தவரை நம்முடைய மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விஷயத்திலும் இடைச்சறுகள் கிடையாது திரிபுகள் கிடையாது மற்ற மதங்கள் எல்லாம் அப்படி அல்ல இன்றைக்கு கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலே ஒரு கற்பனையான வேதம் இருக்கிறது நபி ஈசா அலி இஸ்லாமுக்கு அருளப்பட்ட உண்மையான வேதம் இஞ்சியில் இன்றைக்கு அவர்களிடத்திலே கிடையாது பல்வேறு காலகட்டங்களிலே பல நபர்களால் பல இடைச்சர்களும் திரிபுகளும் செய்யப்பட்ட ஒரு வேதம்தான் இன்றைக்கு அவர்களுடைய கரங்களில் புதிய ஏற்பாடு என்ற பெயரிலே அவர்களிடத்தில் அவர்கள் பல சட்டங்களை கைவிட்டார்கள் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது அது ஒரு பின்பற்றப்படாத ஒரு மதமாக ஆகி போனதை பார்க்கிறோம் இதுதான் எல்லா மதங்களுடைய நிலை ஆனால் நம்முடைய மார்க்கம் அப்படி அல்ல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக முழுமையாக பாதுகாக்கப்படுகிற மார்க்கம் இந்த மார்க்கத்தில் அசத்தியம் எந்த ரூபத்திலும் வர முடியாது என்று அல்லா திருமறையிலே சொல்வான் இந்த மார்க்கத்திலே அசத்தியம் எந்த ரூபத்திலும் நுழைய முடியாது எனவே இதை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது பெருமனார் செல்லல்லா அலிசல்லம் அவர்களே சொன்னதாக குரான் சொல்கிறது மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் பெருமானார் இடத்திலே வந்து சொன்னார்கள் நீங்கள் இந்த குரானை மாற்றுங்கள் சற்று எங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நாங்கள் விரும்பக்கூடிய விதங்களுக்கு ஏற்ப இந்த குரானை சற்று மாற்றுங்கள் என்று சொன்ன போது பெருமனார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்ல சொன்னான் குல் நபிய சொல்லுங்கள் என்ன சொல்லப்படுகிறதோ அதைத்தான் நானும் பின்பற்றுகிறேனே தவிர மார்க்கத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கும் இல்லை என்று பெருமானார் செல்லதா அலிசன் அவர்கள் திட்டவட்டமாக சொன்னார்கள் இந்த மார்க்கத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தனக்கே இல்லை அல்லா என்ன சொல்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னதை பார்க்கிறோம் பெருமாளர் செல்லல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது இஸ்லாமிய குற்றவியல் சட்டப்படி ஒரு ஆணோ பெண்ணோ திருடிவிட்டால் அவர்களது கரம் மணிக்கட்டு வரை வெட்டப்படும் திருடியது நிரூபணமாகி விட்டால் இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் ிய சட்டங்கள் இருந்தால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டப்படி ஒரு ஆண் திருடினாலும் சரி ஒரு பெண் திருடினாலும் சரி அவளுடைய கை வெட்டப்படும் இது மார்க்க சட்டமாக இருக்கிறது பெருமானார் சல்லா அலிசுமுடைய காலத்தில் ஒரு பெண்மணி குறைசி குளத்தவர்களில் சற்று உயர்ந்த வம்சத்தை சார்ந்த ஒரு பெண் உயர்ந்த வம்சத்தை சார்ந்த ஒரு பெண் அந்த பெண்மணி திருடி விடுகிறார் அந்த பெண்மணி திருடி விடுகிறார் அவர் திருடிய விஷயம் நிரூபணமாகி விடுகிறது பெருமையார் செல்லும் அவர்களிடத்தில் விவகாரம் நிரூபணமாகி விட்டது அவர்கள் குறைசிகளிலே கொஞ்சம் உயர்ந்த குளத்து பெண் மஹூம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோத்தரத்தை சார்ந்த பெண்மணி இப்ப அந்த பெண்ணுடைய விவகாரம் பெருமானாரிடத்திலே வந்தது கை வெட்டுவது முடிவாகிவிட்டது இது குறைசிகளை சார்ந்த பல தலைவர்களுக்கு கவலை தந்தது ஏனென்றால் இந்த பெண்ணுடைய கை வெட்டப்படுமானால் அது நம்முடைய குளத்துக்கே அவமானமாயிற்று நம்முடைய குடும்பத்திற்கே இழிவாயிற்று அது எனவே எப்படியாவது இந்த பெண்ணுடைய கை வெட்டப்படுவதை தடுத்து நிறுத்தி வேறு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் எனவே இது குறித்து பெருமானாரிடத்தில் எப்படியாவது சமாதானமாக சமரசமாக பேசி இந்த பெண்ணுடைய கை வெட்டப்படுவது நம்ம தடுத்து நிறுத்தணும் என்று அவர்கள் முயற்சிக்கிறாங்க இதற்கு யாரிடத்தில் போய் பேசுவது நேரடியாக பெருமானாரிடத்திலே சென்று பேசக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இல்லை உடனே பார்த்தார்கள் பெருமானாருடைய மனைவியரில் ஒருவரான ஹதரத் உம்மு செலமாரதி எவ்வாஹு அன்ஹா அவர்களும் அந்த திருடிய பெண்ணுடைய அதே கூட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உடனே எல்லோரும் உம்மு செலமாவிடம் வந்தார்கள் நீங்கள் பெருமானாருடைய துணைவியராக இருக்கிறீர்கள் எங்களுடைய நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டால் நீங்கள் எப்படியாவது பெருமானாரிடத்தில் பேசி அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த பெண்ணுடைய கை பதிலாக வேறு என்ன தருணம் வேணாலும் கொடுக்க சொல்லுங்க நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் கை அது காலத்திற்கும் நமக்கு இழிவாக ஆயிடும் சொல்லி ஆனா பெருமானாருடைய மனைவி இல்லவா அவர்கள் சகா பெருமானாருடைய மனைவி அன்னை ஆயிஷாவுக்கு பிறகு ஒரு புத்திசாலியான மார்க்க விளக்கமுள்ள பெண்ணாக ஹதரத் உம்முசல்லமா விளங்கினார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாவுடைய சட்டம் திருடிய ஆணுடைய கை வேண்டும் பெண்ணுடைய கை வேண்டும் என்பது அல்லாவுடைய சட்டம் எது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சட்டத்தில் பெருமானாரிடத்திலே சென்று நான் பரிந்துரை செய்ய முடியாது அவர்கள் மறுத்து அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள் அடுத்து அந்த குளத்தை சார்ந்தவர்கள் பார்த்தார்கள் பெருமானாரிடத்திலே உரிமையோடு பேசக்கூடிய வேறு நபர் யார் என்று பார்த்தாங்க பெருமானாருக்கு மிகப்பெரிய உசாமா என்ற ஒரு சஹாபி உசாமா துபனுசை பெருமனார் சல்லா அலிஸ் அவர்கள் எப்போது துவா செய்தாலும் தன்னுடைய பேரர்களான ஹசன் ஹுசைனுக்கு துவா செய்வது போல இந்த உசாமாவுக்கும் துவா செய்வாங்க உடனே அவர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சென்று பேசுங்கள் எங்களுடைய குளத்தை சார்ந்த பெண்மணியினுடைய கை வெட்டப்பட வேண்டாம் வேற தண்டனை கொடுக்கட்டும் அவர்கள் நினைக்காமல் பெருமனாரிடத்திலே சென்று பேசி விடுகிறார்கள் யார சொல்லா இந்த பெண்ணுடைய கையை வெட்டுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அதான் அவர் சொன்னதுதான் தாமதம் பெருமனார் செல்ல ஆலை சில அவர்கள் கடுமையாக கோவப்பட்டாங்க பெருமனார் கோவப்படுவதை சகாபாக்கள் இப்படி விவரிப்பார்கள் அவர்களது முகம் மாதுளையை போல சிவந்து விட்டது என்று மிக கடுமையாக கோவப்பட்டுவிட்டு உசாமாவை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹுடைய சட்டங்களில் ஒன்றை நிறைவேற்ற விடாமல் நீ பரிந்துரை செய்கிறாயா என்று கை வேண்டும் என்பது அல்லாவுடைய சட்டம் இதை வந்து நீ தடுத்து நிறுத்த பரிந்துரை செய்கிறாயா யூதர்கள் எப்படி அழிந்து போனார்கள் தெரியுமா அவர்கள் இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதில் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் உயர்ந்த குலத்தவனுக்கு ஒரு சட்டம் தாழ்ந்த குலத்தவனுக்கு ஒரு சட்டம் இப்படி சட்டங்களிலே பாகுபாடு காட்டியதன் விளைவுதான் யூதர்கள் அழிந்து போனார்கள் எனவே நான் ஒருபோதும் அதற்கு இடம் தர மாட்டேன் அல்லாவுடைய சட்டம் என்பது ஏழை பணக்காரன் உயர்ஜாதி தாழ்ந்த ஜாதி எந்த வேறுபாடும் கிடையாது எல்லோருக்கும் ஒரே சட்டம் அந்த இடத்துல சொன்னாங்க ஒரு வார்த்தையே ஒருவேளை என் மகள்மா திருடியிருந்தாலும் நான் கையை வெட்டித்தான் இருப்பேன் என்னுடைய ஆக இது எதை உணர்த்துகிறது இந்த மார்க்கத்தில் தலையிடுகிற அதிகாரம் இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திலே கை வைக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை அந்த பெண்ணுடைய கையும் வெட்டப்பட்டது என்பதை பார்க்கிறோம் இஸ்லாமிய சட்டங்கள் அதிகாரம் இல்லை எந்த ஆட்சியாளருக்கும் இல்லை எனவேதான் இன்றைக்கும் கூட சவுதி இஸ்லாமிய சட்டங்கள் அங்கு நடைமுறையில் இருக்கிறது அங்கு எந்த பாரபட்சமும் கிடையாது சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மன்னர் குடும்பத்தை சார்ந்த ஒருவரை கூட ஒரு கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது அவர் ஒருவரை கொலை செய்தார் மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அதே போல சமீபத்திலே ஒருவர் செய்த தவறுக்காக அவருக்கு சவுக்கடி தண்டனை வழங்கப்பட்டது ஏன்னால் இஸ்லாமிய சட்டங்கள் அதிலே தலையிடுகிற அதிகாரம் சட்டங்களை மாட்டுகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை இந்த மார்க்கம் அத்தனை பேருக்கும் பொதுவானது ஆணோ பெண்ணோ உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சட்டத்தை தந்திருக்கிற ஒரு மார்க்கம் எனவே நம்முடைய சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை நமக்கும் அல்லா கண்டிக்கிறான் குரான் அல்லாஹ் சொல்வான் ஒரு முஸ்லிமான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு சட்டத்தை முடிவு செய்த பிறகு அதில் தங்களது சொந்த அபிப்பிராயத்தை சொல்லுகிற அதிகாரம் கிடையாது எந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக சட்டம் என்று வந்த பிறகு அதை பற்றி பேசக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது அல்லா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் ஈமான் கொண்டோம் கட்டுப்பட்டோம் என்றுதான் சொல்லணுமே தவிர அந்த சட்டத்தை விமர்சிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது எனவேதான் சஹாபாக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது பெருமானார் செல்ல ஆலேசன் அவர்கள் பல நேரங்களில் சஹாபாக்கள் இடத்துல செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க பெருமானார் அப்படி சொல்கிற போது அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்ற முறையில சொல்றாங்களா அல்லது ஒரு மனிதர் என்ற முறையில் சொல்றாங்களா ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க சில விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் இறை கட்டளை என்ற பெயர்ல சொல்லுவாங்க சில விஷயங்கள்ல தங்களுடைய சொந்த கருத்தாவும் சொல்லுவாங்க பதிரு போருடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு நாமும் உங்களுக்கு அதை பற்றி சொல்லி இருக்கிறோம் பதிர்ப் போர்க்களத்திற்கு பெருமானார் செல்ல ஆலிசன் அவர்கள் பதினாவிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பதில் என்கிற இடத்திற்கு மறுமுனையிலே மக்காவிலிருந்து எதிரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமான செல்லிசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற போது வழியிலே ஒரு இடத்திலே தங்க நினைக்கிறார்கள் படைகளை கூடாரம் அடித்து அங்கே முகாமிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஒரு இடத்துல தங்க வைக்கலாம் நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவங்க பெருமானார்ட்ட வந்து கேட்டாங்க முன்தீர் என்கிற ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க யார சூழலாம் இந்த இடத்துல நீங்க தங்க முடிவு இது அல்லாவுடைய முடிவா உங்களுடைய சொந்த அபிப்பிராயமா என்று கேக்கிறாங்க அல்லாவுடைய முடிவுன்னு சொன்னா அந்த முடிவை மாற்றுகிற அதிகாரம் இல்ல இது அல்லாவுடைய முடிவா உங்களுடைய பெருமாநா சொன்னாங்க அல்லாவுடைய புறத்திலிருந்து அப்படி எந்த முடிவும் வரல அல்லா இங்க தான் தங்கணும்னா சொல்லல நானாகத்தான் இந்த இடத்துல தங்கலான்னு முடிவு எடுத்தேன் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் அப்படியானால் இந்த இடத்துல தங்க வேண்டாம் இது பொருத்தமான இடம் அல்ல பக்கத்துல இன்னும் கொஞ்சம் முன்னால வாங்க நாம தங்குறதுக்கு எதிரிகளை கண்காணிக்கிறதுக்கு எதிரிகளை தாக்குறதுக்கு பொருத்தமான தங்க வேண்டாம் இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கிறதுக்கு கூட அல்லாவுடைய கட்டளை வந்துட்டா ஒரு முஸ்லிமுக்கு மாற்றுக்கிறதுக்கு வேடையும் கிடையாது மாற்றுக்கிறது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் நகம் வெட்டுவதில் இருந்து ஒரு முஸ்லீம் எப்படி நக அதை கூட இந்த மார்க்கம் சொல்லி தருது சின்ன விஷயத்திலிருந்து கடைசி விஷயங்கள் வரை எல்லாத்தையும் சொல்லுது பிறந்ததும் பாங்கு சொல்லப்படுது இறந்ததும் ஜனாதா துலகுக்கப்படுது ஒரு முஸ்லீம் பிறந்தா காதல பாங்கு இறந்தா ஜனாதா துலுக இது எதை காட்டுகிறது பிறப்பு முதல் இறப்பு வரை தீன் இருக்குது மார்க்கம் இருக்குது ஒவ்வொரு நிலைக்கும் மார்க்கம் என்ன அதை தெரிஞ்சுதான் நம்ம பின்பற்றணும் அப்ப சஹாபாக்கள் நவீனத்தில் கேட்பாங்க இது அல்லாவுடைய சட்டமா உங்களுடைய சொந்த அபிப்பிராயமானு கேட்பாங்க இப்படிப்பட்ட ஒவ்வொரு பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது ஹதீஷுடைய அந்த வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் இதுவெல்லாம் எதை காட்டுகிறது இந்த மார்க்கத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் உலகத்துல யாருக்கும் கிடையாது அல்லாவுடைய சட்டத்தை மாற்ற முடியாது நாம் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை கூட சொல்லி இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு மகர் தொகை எவ்வளவு கொடுக்கலாம் நம்முடைய மார்க்கத்தில் ஆண் வந்து மகர் கொடுக்கணும் வரதட்சணை வாங்கிறது இஸ்லாமிய பண்பாடு அல்ல வரதட்சணை வாங்குறது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது அது மாற்றாரர்களிடத்திலிருந்து வந்தது பிராமணர்கள்டு வந்தது பெண் வீட்டாரிடம் இருந்து சீர்வரிசைகள் வாங்குவது இஸ்லாமிய பண்பாடு அல்ல அது முஸ்லிம்கள்கிட்ட உள்ளது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு கணவன் திருமணம் செய்ய போகிற ஆண் அந்த பெண்ணுக்கு மகர் தொகை வழங்க வேண்டும் சீர அவன் தான் கொடுக்கணும் இந்த மகர்தொகை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா குரானோ ஹதீசோ அதற்கு ஒரு அளவு நிர்ணயிக்கல மகர்தொகைக்கு ஒரு அளவு நிர்ணயிக்கல பெருமனார் செல்லிசன் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களுக்கு அவங்க மகராக வச்சது இன்றைய வெள்ளியினுடைய கணக்குல பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி கிராம் வெள்ளி ஆயிரத்தி கிராம் வெள்ளி பெருமனார் செல்லிசனவர்கள் தம்முடைய மனைவியருக்கு மகராக வைத்தது இன்றைய கணக்குல ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிராம் வெள்ளிய வச்சிருக்கிறாங்க அப்போ மகர் தொகை பெருமனார் ஆயிரத்தி ஐநூறு கிராம் வெள்ளி இருக்குது மகர்தொகை எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு அரபு நாட்டுல பார்த்தோம்னு சொன்னா லட்ச கணக்கில் பெண்களுக்கு வந்து மகர் கொடுக்கணும் அதனால பல ஆண்கள் திருமணம் செய்யாம இருப்பாங்க ஏன்னா அங்க அந்த குடும்பத்தை பொறுத்து ஒரு பெண்ணுக்கு மகருங்கிறது பல லட்சங்கள் கொடுத்தாதான் திருமணம் செய்ய முடியும் உமர் ரதி தானுடைய ஆட்சி காலத்துல அவங்க பார்க்கிறாங்க மகர்தொகை பெண்களுக்கு ஏறிக்கொண்டே போகுது பெண்களுடைய மகர் உயர்ந்து கொண்டே போகுது அதனால ஆண்கள் சிரமப்படுறாங்க எனவே உமர் ரதீதான் அவர்கள் நினைச்சாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா என்ன மகர் தொகை ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயித்து இவ்வளவுதான் மகர் இதுக்கு மேல மகர் யாரும் கேட்கக்கூடாது இதுக்கு மேல மகர்தொகையை உயர்த்தக்கூடாது ஒரு அளவு நிர்ணயி சேரணும் என்று உமர் ரதியானவர்கள் நினைக்கிறாங்க நினைக்கும் போது வழங்கியிருக்கு என்பதை கவனிக்கணும் ஒரு பெண்மணி கேள்விப்பட்டாங்க அவர்கள் மகருடைய தொகையை நிர்ணயிக்க நாடுகிறார் என்று கேள்விப்பட்டாங்க உடனே அந்த பெண்மணி நேராக ஹதரத் உமர் இடத்துல வந்தாங்க வந்து கேட்டாங்க உமர் அவர்களே அல்லாவுடைய சட்டம் பின்பற்றப்படணுமா உம்முடைய சட்டம் பின்பற்றப்படணுமா அந்த பெண்மணி நேரா ஒரு ஜனாதிபதியை பார்த்து கேட்கிற கேள்வி உலகத்தில் எங்க பெண்களுக்கு இந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கு ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதி உமரிடத்திலே ஒரு பெண் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய சட்டம் பின்பற்றப்பட வேண்டுமா உம்முடைய சட்டம் பின்பற்றப்பட வேண்டுமா அதில் துமர் அவர்கள் அடக்கத்தோடு சொன்னார்கள் கண்டிப்பாக அல்லாவுடைய சட்டத்தான் பின்பற்றப்படணும் என்னுடைய சட்டம் அல்ல அப்படியானால் பெண்களுடைய மக்தொகையை நிர்ணயிக்கிற அதிகாரத்தை உமக்கு யார் கொடுத்தது அல்லாஹ் திருமறையிலே ஒரு பொற்குவியலை கூட மகாராக தரலாம் என்று திருமறையிலே சொல்கிறான் ஒரு பொற்குவியல் அதை கூட மகாராக கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு பொற்குவியலை மகாரா தரலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது இவ்வளவுதான் மகரத்துவ கொடுக்கணும் நிர்ணயிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது உமர் அவர்களுக்கு அப்பதான் புரியுது குரானுடைய இந்த வசனத்தை அப்பதான் அவங்களே விளங்குறாங்க ஆஹா குரான்ல அல்லா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறான் ஒரு பொற்குவியலை கூட மகராக கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பது அந்த பெண் சொல்லி உமர் ரதிலான் அவர்களுக்கு விளங்குது உமர் அவர்கள் உடனே கட்டுப்பட்டாங்க விளக்கம்லாம் பேசல நாம இன்னைக்கு வந்து அல்லாவுடைய சட்டம் ரசூலுடைய சட்டம் சொல்லப்பட்டா மார்க்க சட்டங்கள் சொல்லப்பட்டா அதை மறுத்து வியாக்கியானங்கள் விளக்கங்கள் பேசுறோம் ஆனால் ஆரம்பகால முஸ்லிம்கள் அப்படி இல்லை உமர் ரதியான் அவர்கள் அந்த பெண்மணி இப்படி சொன்னதும் சொன்னார்கள் ஒரு பெண் சரியாக சொன்னால் இந்த உமர் தவறு விட்டேன் என்று சொன்னார்கள் மக்களுக்கு முன்னிலையில ஒத்துக்கொண்டாங்க ஒரு பெண் மிகச் சரியாக சொன்னால் இந்த உமர் தவறளித்து விட்டேன் கண்டிப்பாக அல்லாவுடைய வார்த்தை தான் பின்பற்றப்படணும் அல்லாவுடைய சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது பெண்களுக்கான மகர்த்தகைக்கு அளவே கிடையாது எத்தனை கோடியும் கொடுக்கலாம்னு சொன்னாங்க எத காட்டுது எந்த காலகட்டும் இறை சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது நபிக்கும் இல்லை நபிக்கு பின்னால் வந்த ஹலீஃபாவுக்கும் இமாமுக்கும் எந்த அறிஞருக்கும் இல்லை அல்லாவுடைய சட்டம் அதுதான் பின்பற்றப்பட வேண்டுமே தவிர வேற யாருடைய சட்டமும் பின்பற்ற முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சியும் நமக்கு உணர்த்துகிறது ஆக அன்பிற்குனே தாய்மார்களே நம்முடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளித்திருக்கிறான் இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தை தான் அல்லா நான் பொருந்திக்கொண்டேன் என்று சொல்கிறான் இதை நான் உங்களுக்கு மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றான் இதை தவிர வேறு பாதையை தேர்வு செய்தால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்படி இருக்கும்போது எந்த தீன் அல்லாஹத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அல்லாஹவால் அங்கீகரிக்கப்பட்டதோ அதை விடுத்துவிட்டு நம்ம வேறொரு மார்க்கத்தை வேறொரு மதத்தை திணிப்பதற்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்மது ஒரு குஃபரான ஒரு சட்டத்தையும் இறை மறுப்பான சட்டங்களையும் நம் மீது முயற்சி நடக்குது அல்லாஹை சட்டங்களை அழகாக சொல்பவன் யார் இருக்க முடியும் நான் ஆரம்பத்திலே ஓதிய வசனம் அதிலே அல்லா மிக அற்புதமாக கேட்கிறான் சட்டங்களை யாரால் சொல்ல முடியும் என்று கேட்கிறான் மனிதன் வகுத்த சட்டங்கள் அவையெல்லாம் குறையுள்ளவை மனிதன் வகுத்த சட்டங்கள் எல்லாம் பல பலவீனங்கள் நிறைந்தவை அது காலத்தால் அழிந்து போகக்கூடியவை இறைவன் வகுத்த சட்டங்கள் மட்டும்தான் நிலைத்திருக்க கூடியவை மனிதனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவன் தான் படைத்தவன் அவனை படைத்திருக்கிறான் எனவே அவனுக்கு தெரியும் மனிதனுக்கு எந்த சட்டம் பொருந்தும் ஆணுக்கு என்ன சட்டம் பெண்ணுக்கு என்ன சட்டம் இது அவன் அறிந்தவன் மனிதர்களுக்கு தெரியாது எனவே நமக்கு தரப்பட்ட இந்த மார்க்கம் காலத்திற்கும் மாறாத மாற்ற முடியாத மார்க்கம் இதை நம்மீது யாராவது திணிக்க நினைத்தார்கள் என்று சொன்னால் இந்த ஷரியத்துடைய சட்டங்களை கைவிட்டு விட்டு பொது சிவில் சட்டம் என்கிற பெயரிலே நம்மது வேறு சட்டங்களை திணிக்க நினைத்தார்கள் என்று சொன்னால் நமது உயிரே போனாலும் கூட நம்முடைய சரியத்தை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது அதை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் அல்ல இப்போது நமக்கு தந்திருக்கிறான் நாம் வாழுகிற இந்த சூழ்நிலையிலே மிக நெருக்கடியான ஒரு காலத்தில் வாழ்றோம் பெண்களுக்கும் அதனுடைய கவலை வேண்டும் என்பதற்காக நாம் இதை சொல்றோம் நாம வந்து இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள் வீடு குடும்பம் நம்ம குடும்பங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த சிந்தனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கதே தவிர நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக என்னென்ன சூழ்ச்சிகள் பண்றாங்க நமக்கு எதிராக மறைமுகமாக என்னென்ன சதி வேலைகள் நடக்குது இஸ்லாமிய பெண்களை வழிகெடுப்பதற்கு சதி வேலைகள் நடக்குது கல்லூரிகளில் படிக்கிற முஸ்லீம் பெண்களை போலியாக எவனாவது ஒருத்தனை அவளை விரும்புவது போல நடிக்க வைத்து அவளது வாழ்க்கையை சீரழித்து அவ கையில ஒரு குழந்தையை கொடுத்து அவளை நடுத்தர உள்ள வீதியில நிறுத்தணும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணுடைய கற்பிலும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனுடைய குழந்தை உருவாக்கப்படணும் என்று ஒரு கூட்டம் சதி செய்து நமக்கு அதை பத்தின அக்கறை இல்லை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை தெளிவில்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம் மீது பலமுனை தாக்குதல்கள் பல்வேறு விதங்களிலிருந்து தாக்குதல் நடத்தப்படுது எனவே பெண்களாக நாம் அல்லாவுடைய சட்டத்தையும் அல்லாவுடைய சரியத்தையும் நாமும் விளங்க முயற்சிக்க வேண்டும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற என்னென்ன உரிமைகள் தரப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மிக தெளிவாக நாம் கடந்த வாரமே விலக்கியிருந்தோம் அதே போலதான் இந்த மார்க்கம் உலகத்தில எந்த மதமும் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தது கிடையாது இஸ்லாத்திற்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி எந்திலும் சொத்து சொன்னே அது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு வந்து சொத்துல பங்கு அப்படிங்கிற பேச்சு எந்த மதத்திலையும் பேச முடியாது யூத மதத்திலும் கிடையாது கிறிஸ்தவ மதத்திலும் கிடையாது இந்து மதத்திலும் கிடையாது முதன் சொத்துல பங்கு அப்படிங்கிறது எல்லாம் நம்முடைய தீன்ல தான் வச்சிருக்கிறான் பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்குது அந்த சட்டங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்குது அவள் ஒரு தாயாக இருந்தா எவ்வளவு பங்கு கிடைக்குது சில நேரங்களில் ஒரு பெண்ணுக்கு ஒரு இறந்து போனவருடைய சொத்துல ஆறில் ஒரு பங்கு கிடைக்கும் சில நேரங்களில் எட்டில் ஒரு பங்கு கிடைக்கும் சில நேரங்களில் மூணுல ஒரு பாகம் கிடைக்கும் சில நேரங்களில் பாதி சொத்து கிடைக்கும் மூன்றுல ரெண்டு பாகம் கிடைக்கும் பல இருக்குது பாக சட்டங்கள் ஆனா இதை பத்தின அறிவு ஆண்களுக்கே கிடையாது பெண்கள் எங்க இதை பத்தி தெரிய போறாங்க பல குடும்பங்கள்ல பெண்களுக்கான அந்த சொத்து தரப்படுவதும் கிடையாது இன்னும் சொல்ல போனா பாக என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய சட்ட முறைப்படி சொத்தை பிரிக்கிற பழக்கமே நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு இந்த விஷயத்துல நாம சரியத்தை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டோம் என்று சொன்னால் மிகையாகாது ஆனா இத்தனைக்கும் அல்லாஹுடைய தூதர் பெருமனார் சல்லல்லா அலிசல் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் பாகப்பிரிவினை சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுவாங்க நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் செல்லிசன் அவர்கள் இந்த பாக பிரிவனை சொத்தை எப்படி பிரிக்கிறது அதை கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொடுங்கன்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க என்னுடைய மக்கள் என்னுடைய சமுதாயம் என்னுடைய மார்க்கத்தில் முதல்ல கைவிடுறது இந்த சொத்தை பிரிக்கிற சட்டத்தை கைவிட்டுருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு மையத்து ஒருத்தர் இறந்து போனாருன்னு சொன்னா முதல்ல அவருடைய கஃன் அவரை அடக்கிற செலவு அவரை கஃன் செய்யற செலவு பார்க்கணும் அவருடைய கடன்களை அடைக்கணும் அவர் ஏதாவது பண்ணிருக்கான் நிறைவேற்றணும் அதுக்கப்புறம் யாராவது மையத்தை வச்சிட்டு சொத்தை பிரிக்கிற பேச பேச்சுனா அறிவில்வன் இறக்க குணம் இல்லாதவன் மையத்தை வச்சுட்டு சொத்தை பத்தி பேசுறான்னு சொல்லி ஆனா மார்க்கு அதைத்தான் சொல்லுது ஒரு நபர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்தை என்ன அடுத்த வினாடி அவர் பயன்படுத்திய மருந்துகள் உட்பட எல்லாமே வாரிசுகளுக்கு சமம் ஆயிடுச்சு சமமா பங்கு வைக்கணும் யாருக்கு எவ்வளவு என்று தெரிந்து அல்ல எந்த குடும்பத்திலையும் பின்பற்றுவதில் மார்க்க முல்லாத குடும்பம் நமது ஊர்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா இறந்த பிறகு கரெக்டா அல்லா சொல்லக்கூடிய முறைப்படி ஆண்களுக்கு எவ்வளவு தரப்பட்டது பெண்களுக்கு எவ்வளவு தரப்பட்டது ஒரு ஆண் இறந்து போனா சொத்தை எப்படி பிரிக்கணும் ஒரு பெண் இறந்து போனா அந்த பெண் பயன்படுத்திய நகைகள் அந்த பெண்ணுடைய பெயரில் இருக்கக்கூடிய வீடு அந்த பெண்ணுடைய பெயரில் இருக்கக்கூடிய நிலங்கள் இதையெல்லாம் மார்க்க எப்படி வந்து பிரிக்க சொல்லுது யாராவது இந்த சரீரத்திற்கு சட்டப்படி பிரிச்சிருக்கிறோமா ஒரு பெண் இறந்தான்னு சொன்னா அவளுக்கு கணவன் இருக்கலாம் அந்த கணவனுக்குன்னு ஒரு அளவு இருக்குது பெண்ணு மனைவினுடைய சொத்துல ஒரு பெண்ணு இறந்து போனா அவளுக்கு தாய் தந்தை இருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது இப்படி வந்து மார்க்க சொல்லக்கூடிய இந்த பாக பிரிவினை குரான்ல உள்ள பெரிய ஆயத்துக்களை ஒரு ஆயத்தது ரெண்டு வசனங்கள்ல அல்ல சொல்லி முடிக்கிறான் யாரார் பாகம் பெறுவார்கள் ஒருவருடைய சொத்துல யாராருக்கு பாகம் இருக்குது ஆண் வாரிசுகள் எத்தனை பேரு பெண்கள்ல வாரிசுகள் எத்தனை பேரு தெளிவாக குரான் சொல்லி தருது ஆனால் இந்த சட்டத்தை நாம ஏறத்தும் கூட பார்ப்பதாக இல்லை இந்த சட்டங்களை வந்து கொஞ்சம் கூட மதிக்கிறதாக இல்ல அல்லாவுடைய விளைவு தான் அரசாங்கத்தின் வழியாக நமக்கு அல்லா நெருக்கடியை கொடுக்கறான் முஸ்லிம்களை இனிமேலாவது உஷாராக கொள்ளுங்கள் இனிமேலாவது உங்களை மாற்றி கொள்ளுங்கள் அல்லாவுடைய சட்டத்தை பின்பற்றுங்கள் எனவே இறந்து போனவருடைய சொத்து பிரிக்கப்படணும் அதை பிரிக்காம அதை பொதுவுல அனுபவிக்கிறது ஹராம் நம்ம ஹராம வட்டி ஹராமி வச்சிருக்கிறோம் திருடுறது ஹராமுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம் அனுபவிக்கிறதும் ஹராம் இது எத்தனை பேருக்கு தெரியும் எனவேதான் செழிப்பா வாழ்ந்த குடும்பங்கள்லாம் ஒரு காலத்துல இளிநிலைக்கு வந்துடுறாங்க ஏழ்மைக்கு வந்துடுறாங்க அதுக்கான காரணங்கள் என்ன அவங்க ஒரு காலத்துல செழிப்பா இருந்தபோது அந்த குடும்பத்தினுடைய பொது சொத்துக்கள் எல்லாம் முறையா பிரிக்கப்படலை அதனால அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாம போனாங்களே அவங்களுடைய சாபங்கள் அவங்க செஞ்ச துவாக்கள் அதனுடைய விளைவு தான் அவங்களுடைய அடுத்த தலைமுறை நடுரோட்டுக்கு வந்துருவாங்க பல குடும்பங்களை நீங்க பார்க்கலாம் எனவே இந்த சொத்துக்களை பிரிக்கிற விஷயத்துல உங்களுக்கும் தெளிவு வேண்டும் உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்க பேசலாம் எப்படி ஒரு பெண் ஹலீஃபா உமர்ட வந்து மகர்தொகை விஷயத்துல பேசுனாங்களோ அப்படி பேச வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கும் சொல்லப்படுது ஒவ்வொன்றிலும் அல்லாவுடைய சட்டம் இருக்கு நம்முடைய மார்க்கம் வந்து வெறும் வழிபாடுகளை கொண்ட மார்க்கம் அல்ல ஏதோ தொழுதோ நோம்புச்சோம் தஸ்வி செஞ்சோம் குரான் போதனும் அத்தோடு முடிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல இதைத்தான் மற்ற மதங்கள் மற்ற மதங்கள்ல என்ன இருக்குது கோயிலுக்கு போனால் கும்பிட்டா அதோட முடிஞ்சு அவங்களுக்கு வாழ்க்கையில மதம் ஒண்ணும் கிடையாது ஒரு இந்துவுக்கு எது ஹலால் ஹராம்னு தெரியுமா தெரியாது ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கோயிலுக்குள்ள சர்ச்சுக்குள்ளது வெறுமனை வழிபாடுகள் மட்டுமல்ல இபாதத்துகள் மட்டுமல்ல தஸ்மிய குரான் ஓதுறது மட்டுமல்ல ஒவ்வொன்றிலும் மார்க்கம் இருக்குது ஆக ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பிறகு அவன் பயன்படுத்திய சிறிய பொருளிலிருந்து பெரிய பொருள் வரைக்கும் அதை யார் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து சொத்துப்பு கரெக்டாக பிரிக்கப்படணும் ஒரு சம்பவத்தை நான் முன்னால் சொல்லி இருக்கிறேன் பெண்களுக்கு நான் அதை இல்லையான்னு தெரியல ஒரு பெண்ணுடைய கணவர் இறக்கிற தருவாயில் இருக்கிறாங்க அந்த பெண்மணி வீட்டில் எல்லாருக்கும் ரொட்டி சுடுறதுக்காக மாவு குலைத்து கொண்டிருக்கிறாங்க மாவு கொலைச்சிட்டு இருக்கிறாங்க மாவு குலைத்து கொண்டிருக்கும் போது பிசைந்து கொண்டு நேரத்திலேயே கணவருடைய ரூஹு பிரிஞ்சிருது கணவனுடைய உயிர் பிரிஞ்சிருது கணவர் போயறம் அந்த காலத்தில் ஒட்டி கொண்டிருந்த மாவு இருக்குது அந்த மாவை என்ன செய்ய இருந்து அதை என்ன செய்ய என்ன காரணம் கேட்டாங்க பிள்ளைகளை பார்த்து இந்த மாவுடைய தகப்பனார் வாங்கி கொடுத்தது அவர் வரைக்கும் அவர் வாங்கி கொடுத்தது ரூஹு போயிடுச்சு மாவு இருக்குது பங்காளிகள் ஆயிட்டோம் உங்களுக்கும் பங்கு இருக்கு எனக்கும் பங்கு இருக்குது இப்ப இந்த மாவுல நான் கை வைக்கணும்னா கூட உங்க அனுமதி இல்லாம கைவிக்க முடியாது இந்த சட்டம் இந்த மார்க்கம் எவ்வளவு நுணுக்கமானது இன்னைக்கு யாராவது இது நாம பின்பற்றுகிறோமா இறந்த பிறகு கூட அந்த பெண்மணி கணவர் இறந்த துயரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தன் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறாங்க இந்த மாவு உங்களுடைய தகப்பனாருடைய மாவு அவர் வாங்கி கொடுத்தது இப்ப அவருடைய ரூஹு பிரிஞ்சிருச்சு இனி இந்த மாவுல நான் கை வைக்கணும்னா கூட இந்த மாவுனுடைய பங்குதாரர்கள் நீங்களும் பங்குதாரர்கள் நீங்க அனுமதி கொடுத்தா தான் நம்ம பங்கு வைக்கலாம் இதுதான் மார்க்கம் இன்னைக்கு யாராவது மையத்தை வச்சுட்டு சொத்தை பத்தி பேச முடியுமா அவனை வந்து கண்ணஞ்சக்காரன் நம்ம உலகம் சொல்லும் அவன மோசமானவன் அத்தா இறந்து போயிட்டாரு சொத்தை பத்தி பேசுறான் இதுதான் உலகம் சொல்லு ஆனா மார்க்க ரீதியா தப்பே இல்லை ஒரு தந்தை இறந்த இடத்திலேயே ஒரு மகன் அண்ணன் தம்பிகள்ட்ட எப்ப சொத்தை பிரிக்கலான்னு சொன்னா மார்க்க ரீதியாக அவன் எந்த தப்பும் செய்யல நம்ம சரீரத்தை விளங்கல்ல மார்க்கத்தை விளங்காததுனால என்ன சொல்லுவான் ஒண்ணு பொண்டாடி சொல்லி பேசுறான்னு சொல்லுவான் ஒரு பெண் மீது அபாண்டமா பழிய தூக்கி போடுவாங்க இந்த பாக பிரிவினை சட்டங்களை எல்லாம் நம்ம கைவிட்டதுனாலதான் நம்முடைய வியாபாரங்கள்ல பறக்கத்து இல்ல மற்ற சமூகங்கள் எல்லாம் வியாபாரத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கிறான் நம்ம வியாபாரங்கள்ல பறக்கத்து கிடையாது நம்மள்ட இருந்த செல்வங்கள்ல பறக்கத்து இல்ல ஒவ்வொரு பைசாவிலும் சொத்துக்கள் கரெக்டா பிரிக்கப்படலைன்னு சொன்னா அல்லாட்ட கடும் குற்றவாளிகளாக ஆகும் எனவே பெண்கள் ஆகிய பங்கு இருக்குது திருமணத்தின் போது அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்லி பெண்களுக்கு தரக்கூடிய பாகத்தை குறைக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் இந்த பாக பிரிவினை பெண்களுக்கு சரியாக தரப்பட்டா திருமணத்தில் அவங்களுக்கு நகை போடுற பொறுப்பு கிடையாது நகை யார் வாங்கி கொடுக்கணும் யார் திருமணம் செய்ய போகிறானோ அந்த கணவன் தான் வாங்கி கொடுக்கணும் அந்த பெண்ணை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய தேவையில்லை அதெல்லாம் மாற்றார்கள் நம்ம படித்தது பிராமணர்கள்கிட்ட அவர்களிடம் வந்து சொத்துல வந்து பிராமணர்கள்ட்ட வந்து பங்கு கிடையாது பெண்களுக்கு பங்கு இல்லை அந்த பிராமணர்கள் தான் இந்த திருமணத்தின் போது சீதனம்ங்கிற பேருல பெண்ணுக்கு கொடுப்பாங்க அதான் அவளுக்கு எல்லாமே அந்த பெண்ணுடைய தந்தை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அவளுக்கு சொத்துல பங்கு இல்லை நம்முடைய மார்க்கத்துல சொத்துல பெண்களுக்கு பங்கு இருக்கிற காரணத்தினால திருமணத்தின் போது அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் அவளுக்கு திருமணத்துக்காக எதையும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை உங்க பெண்ணுக்கு சொத்துல எவ்வளவு பங்கு வருமோ அதை முறைப்படி கொடுங்க இதுதான் நம்ம மார்க்கம் சொல்லுது இப்ப நாம இந்த சட்டத்தை முறையாக பின்பற்றினோமா பின்பற்றலை அதனாலதான் இந்த நெருக்கடிகளை நம்ம பார்க்கிறோம் மார்க்கத்தை பத்தின விமர்சனங்கள் தொலைக்காட்சி மார்க்க விமர்சிக்கப்படுது பத்திரிகைகளை திறந்தா விமர்சிக்கப்படுது மார்க்கத்தை நாம விளங்கி இருந்தோம் இந்த விமர்சனங்கள் வந்திருக்காது எனவே தாய்மார்களே ஷரியத்து முழுமையாக பின்பற்றப்படுவதற்கு ஆண்களும் பெண்களும் ஷரியத்தினுடைய சட்டங்களை தெரிந்து இந்த சட்டங்களை நம்முடைய ஒவ்வொரு ஒரு வீட்டிலையும் நிலைநாட்டினோன்னு சொன்னா நம்முடைய தீனையும் சரியத்தையும் பாதுகாக்க முடியும் அதனால் முதல்ல நாம் சரியத்தை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் அடுத்தது மிக கவலையோடு வருத்தத்தோடு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இன்றைக்கு மற்றவர்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய குறை என்ன இந்த மார்க்கம் வந்து முஸ்லீம்களுக்கு அநீதி அழைக்குது தலாக் தலாக்னு சொல்லி தலாக் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பெண்களுக்கு பெண்கள் எதிரிகளாக இருக்கிறாங்க ஒரு பெண் அவள் வந்து மாமியாராக இருந்தா தன்னுடைய மருமகளை அவ தான் ஒரு நாத்தனாவாக இருந்தா அவ கொடுமப்படுத்துறா அதே நேரத்தில் தாவி தன்னுடைய மகள் இன்னொரு வீட்டுக்கு போனா அங்க எதிர்பார்க்கிற நியாயம் வேறையா இருக்குது ஒரே பெண் தன்னுடைய மகள் இன்னொரு வீட்டுக்கு போனா அங்க இந்த தாய் எதிர்பார்க்கிற நியாயம் வேறையா இருக்குது தன்னுடைய மகனுக்கு ஒரு மனைவி மருமகளாக தாம் வீட்டுக்கு வந்தா அங்க எதிர்பார்க்கிற நியாயம் வேறையாக இருக்குது தா மக விஷயத்துல தன்னுடைய மகள் எங்க போறாலும் திருமணமாகி அங்க அவ சொகுசா இருக்கணும் வேலை பார்க்கக்கூடாது அவ கஷ்டப்படக்கூடாது என்று அங்க அப்படி நியாயம் ஆனா அதை தான் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா அந்த மருமக வேலை பார்க்கணும் அந்த மருமகளுக்கு நிம்மதி இருக்கக்கூடாது தம் மகனோட சந்தோஷமா இருக்கக்கூடாது இங்க எதிர்பார்க்கிற நியாயம் இது வேற இது என்ன அநியாயமாக இருக்கிறது இதெல்லாம் பெண்கள் இந்த கொடுமைகளை செய்றீங்க பெண்ணினத்திற்கு பெண் இனம்தான் கொடுமை இழைக்கதை தவிர ஆண்கள் காரணம் அல்ல நம்முடைய சட்டங்கள் மீது விமர்சனங்கள் வருவதற்கு பல குடும்பங்களில் பெண்களால் பெண்களுக்கு நிகழ்த்தப்படுகிற கொடுமைகள் பெண்களால் நிகழ்த்தப்படக்கூடிய கொடுமைகள் தான் நம்முடைய ஊர்லயே நம்ம கேள்விப்படுறோம் பல குடும்பங்கள்ல சின்ன விவகாரங்கள் சின்ன பிரச்சனைகளுக்கு மனைவியை தாய் வீட்டுக்கு அனுப்பிடுறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிறது கிடையாது மனைவி உடல் நலம் இல்லாம போனா போய் பார்க்கறது கிடையாது தலாக்கும் சொல்றது இல்ல மனைவியாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை ஒரு இரண்டும் கெட்ட நிலையில அவனுக்குரிய செலவுக்கும் பணம் கொடுக்காம கொடுமைப்படுத்தக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க உடந்தையா அந்த வீட்டினுடைய தாய் தந்தை அந்த வீட்டுடைய சகோதரிகள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க பெருமனார் சில ஆலேசன் அவர்கள் சகாபாக்களை எச்சரிக்கை செய்வாங்க பலவீனமானவர்களுடைய கண்ணீரை அஞ்சிக் கொள்ளுங்கள் எத்தியும்கள் பலவீனமானவர்கள் அவங்களுடைய கண்ணீரை அஞ்சுக்குங்க பெண்கள் பலவீனமானவர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்துருச்சுன்னு சொன்னா அவள் யாரின் காரணமாக பாதிப்புக்குள்ளானாங்களோ அவங்க எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க இதை பல கொடுமைகள் நம்ம ஊர்ல நடக்கதா இல்லையா பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளும் அநீதிகளும் அதற்கு துணை நிற்பதும் ஒரு பெண்ணு மாமியாங்கிற பேர்ல இருக்கலாம் ஆண்களும் கொடுமைப்படுத்துன்னு எப்படி சொல்ல முடியும் இது நாம செய்யக்கூடிய அநியாயம் இல்லையா இது நாம செய்யக்கூடிய அக்கிரமம் இல்லையா இது ஆக பெண்கள் வந்து ரெண்டு வகையான நியாயத்தை வச்சிருக்கிறாங்க தங்கள் வீட்டு பிள்ளை ஒரு வீட்டுக்கு போனா அங்க ஒரு நியாயம் அதே நேரத்தில் தான் வீட்டுக்கு மருமகங்கிற போர்மையில் ஒரு பெண்ணு வந்தால் அங்கே இன்னொரு நியாயம் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஊரில் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இதன் விளைவாகத்தான் அல்லாவுடைய சட்டங்கள் வந்து விமர்சிக்கப்பட்டதை பார்க்குறோம் எனவே இந்த விஷயத்தில் அல்லா அஞ்சு கொள்ளுங்க பாதிப்புக்குள்ளானவர்களுடைய பத்வா என்பது ரொம்ப கடுமையானது மன பாதிப்புக்குள்ளானவர்களுடைய துவா என்பது ரொம்ப கடுமையானது பெருமனார் செல்லல்லா ஆலேசன் அவர்கள் ஒரு முறை அலிம் இடத்துல கேட்டாங்க அல்லாவை எங்கு பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாவை ஜிபிரிட்ட அல்லாவை எங்க பெற்றுக் கொள்ளலாம் தெரியுமா மனம் உடைந்த மக்கள் அல்லாஹ் இருக்கிறான் மனம் உடைந்து போன மக்கள் வாழ்க்கையில பல பாதிப்புக்குள்ளாகி அநீதிக்குள்ளாகி மனம் உடைஞ்சு போயிருக்கிறாங்களே அங்கதான் அல்லாஹ் இதுக்கு என்ன அர்த்தம் அந்த மக்கள் உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை துவா செஞ்சுட்டா கபூல் ஆகி போயிடும் பல குடும்பங்கள்ல பாதிக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அவர்கள் முக்கியமான தருணங்களில் பெண்களை பத்தி தான் கோலப்பட்டாங்க அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜ் சொல்கிறோமே விடை பெறுகிற அந்த அரபாத் மைதானத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரல்ல பெருமானார் பேசிய விஷயங்கள்ல பெண்களை பத்தி பேசினாங்க பெண்கள் விஷயத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிற அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணிவா சொன்னாங்க அடக்கம் சொன்னாங்க ஆண்களை பார்த்து பெண்கள் விஷயத்துல நான் செய்ய போகிற வசியத்தை நான் செய்ய போகிற அறிவுரை கேளுங்கன்னு சொன்னாங்க அவருடைய உயிர் பிரிகிற நேரம் பெருமனார் சில அவர்கள் மரணிக்கிற நேரம் அவங்க மரணிக்கிற நேரத்தில் மூணு விஷயத்தை தான் ரொம்ப திரும்ப திரும்ப சொன்னாங்க ஒன்னு தொழுக தொழுகை பாலாக்கிடாதீங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க இரண்டாவது அக்காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க இந்த அடிமைகள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அதை பற்றி கோலப்பட்டாங்க மூணாவது யாருன்னா பெண்கள் பெண்கள் விஷயத்தில் கோலப்பட்டாங்க இன்னைக்கு பெண்கள் விஷயத்தில் கொடுமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஆண்களுக்கு பேசுறதை விட பெண்களுக்கு தான் பேசணும் அதனால தான் உங்களுக்கு உண்மையான பேசுகிறோம் ஏன்னா பெண்ணுக்கு கொடுமையாக இருக்கிறவங்களுக்கு யாருன்னா இன்னொரு பெண்ணு தான் இருக்கிறாங்க பல குடும்பங்கள்ல மாமியார்களும் நாத்தனார்களும் செய்யக்கூடிய அநியாயங்கள் அதன் விளைவு தான் இன்னைக்கு மழை கடுமையாக மழை பெய்ய வேண்டிய நேரம் இந்த ஆண்டு முழுக்க மழை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் விவசாயங்கள் அழியக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இந்த அக்கிரமங்கள் பெருகும் போது அல்லா மேலிருந்தும் சோதிப்பேன்னு சொல்றான் கீழ இருந்தும் சோதிப்பேன்னு சொல்றான் குறானுடைய ஆயத்து அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகுமையானால் அல்லாவுடைய வேதனை மேல இருந்தும் வரும் கீழிருந்தும் வரும்னு சொல்லி இதற்கு இவன் அபாச ரிகானவர்கள் மேலிருந்து வரக்கூடிய வேதனை என்றால் என்ன அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் மேலிருந்து வருகிற வேதனை சொன்னா ஆட்சியாளர்கள்ட வரக்கூடிய வேதனை கீழிருந்து வரக்கூடிய வேதனைனா என்ன தெரியுமா விவசாயங்கள் இருக்காது பயிர்கள் இருக்காது எல்லாம் வறண்டு அழிஞ்சு போயிடும் சொன்னாங்க நாம வாழுகிற காலத்தில் அதை கண்கூடாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா நாம செய்யக்கூடிய அநியாயங்களால பல பெண்களுடைய அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய சாபத்தினால இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நமக்கு தரக்கூடிய நெருக்கடி ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கறாங்க அத வார்த்தையில விவரிக்க முடியாது சில விஷயங்களை நெருக்கடி ஒரு முஸ்லீம் வியாபாரமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு பல சட்டங்களை இன்னொரு பக்கம் மழை கிடையாது எங்கு பார்த்தாலும் எனக்கு வறட்சி பஞ்சம் விலைவாசி உயர்வு அத்தனைக்கும் காரணம் நாம செய்யக்கூடிய அணியா எங்களுக்கு தான் எனவே பெண்களை பத்தி பெருமானால் இவ்வளவு ஏன் கவலைப்பட்டாங்கன்னு இப்பதான் புரியுது இதெல்லாம் பெண்களுக்காக சொல்லணுங்கிறதுக்காண்டிதான் சொல்லியிருக்கிறாங்க ஆண்களுக்கு சொல்ல தேவையில்லை பெண்கள் தான் இந்த அத்தனை கொடுமைகளுக்கும் உறுதுணையாக இருக்கிறாங்க உங்க இனத்தின் மீது நீங்களே கருணப்படலு சொன்னா யார் கருணைப்படுவது வீட்டுக்கு ஒருவர மருமகளை ஒரு பெண்ணாக உங்களுடைய மகளாக பாருங்க அவ வீட்டுடைய வேலைக்காரி அல்ல வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை உங்களுடைய மகளாக பார்க்கணுமே தவிர உங்க வேலைக்காரி கிடையாது சட்ட ரீதியாக எந்த வேலையும் உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மகளாக பாருங்க அதே போலதான் ஒரு கணவனுடைய சகோதரி நாத்தனாவாக இருக்கிறவங்க மாமியார் வீட்டுல சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படுற அதே பெண் அதே நேரத்துல தான் சகோதரனுடைய மனைவியே கொடுமப்படுத்தணும்னு நினைக்கிறான் இப்படி எல்லாம் பல்வேறு அநியாயங்கள் பல ரூபங்களை நடக்கிறத பாக்கறோம் திருமணத்துல இந்து நம்ம ஊருடைய சடங்குகளை கேள்விப்பட்டா ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது ஏழை பெண்கள் நடுத்தர பெண்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய சடங்குகளால் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க திருமணம் செய்ய போகிறது ஒரு ஆண் ஆனா அந்த பெண் வீட்டார் அவனுடைய சகோதரி புருஷனுக்கு மடி அந்த காசு அது ஒரு பிச்சைன்னு சொல்லணும் இப்படியெல்லாம் நம்ம சீதனங்கள்ங்கிற பேர்ல அந்த பெண் வீட்டாருக்கு அவ்வளவு சிரமங்கள் கொடுக்கறோம் பெண் வீட்டாருக்கு வந்து மறுவீடுங்கிற பேர்ல சிரமங்கள் கொடுக்கறோம் தலை பெண் வீட்டார் பார்க்கணுங்கிற சடங்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் குழந்தை பிறந்தது யாருக்கு அந்த ஆணுக்குரிய வாரிசு அது அவனுடைய குடும்பத்தை சார்ந்த வாரிசு அவன் தான் செலவழிக்கணும் தலைக்குடு சொன்னா பெண் வீட்டார் சொல்லி அவர்கள் மீது இவ்வளவு பாரங்களை இவ்வளவு சுமை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் இதையெல்லாம் யார் ஒழிக்க முடியும் ஆண்கள் ஒழிக்கணும்னு தேவையில்லை பெண்கள் மனசு வச்சாங்கன்னு சொன்னா ஒழிக்க முடியும் ஒவ்வொரு பெண்ணும் முடிவெடுக்கணும் என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்குரிய எல்லா செலவை நான் பார்த்துக் கொள்வேன் அவள் கற்பமான அழைச்சிட்டு போறதுல இருந்து மருத்துவ செலவில் இருந்து பிரசவ செலவில் பெறுவதற்காக வாரிசு எனவே அதற்கு செலவு செய்கிற பொறுப்பு மருத்துவத்திற்கான பொறுப்பு எல்லாமே எங்களுடையது என்று ஒவ்வொரு பெண்ணும் முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த வரதட்சணை கொடுமைகள் ஒழியும் சீருங்கிற பெயர் இருக்கக்கூடிய கொடுமைகள் ஒளியும் இதெல்லாம பெண் வீட்டாருக்கு என்னென்ன நெருக்கடிகள் தரப்படுதோ அத்தனை கொடுமைகளும் ஒளியும் பெண்கள் ஆகிய நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா எனவே தாய்மார்களே சகோதரிகளே மிகுந்த வருத்தத்தோடு பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒரு பக்கம் சில நேரங்கள்ல திருமணமான பிறகு சில பெண்கள் கணவனை கொடுமைப்படுத்துறாங்க அந்த மாதிரி கதைகளும் எக்கச்சக்கமா இருக்குது கணவனை கொடுமைப்படுத்தக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மனைவிய கொடுமைப்படுத்தக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் கஷ்டப்படக்கூடிய இந்த பெண் அவதிப்படக்கூடிய இந்த பெண்ணுக்கு அவளுடைய துன்பத்திற்கு காரணமாக இருப்பதும் இன்னொரு பெண்ணாக தான் இருக்கிறான் எந்த விதத்துல சொல்லி திருத்துவது எப்படி மாற்றுவது நம்ம சமூகத்துல இந்த அவலங்களை எல்லாம் எப்படி போக்குறதுன்னு தெரியல இதையெல்லாம் பார்த்துட்டுதான் முஸ்லிம் சமூகத்துல பெண்களுக்கு அநீதி அளிக்கப்படுது இது அல்லாவுடைய மார்க்கம் சொன்னதா இந்த அநியாயங்களை இந்த கஷ்டங்களை இந்த சிரமங்களை அல்லாவுடைய மார்க்கம் கொடுத்துச்சா நம்முடைய மார்க்கத்தில் திருமணத்தில் பெண் வீட்டார் சீதனம் கொடுக்கணும் எந்த ஆயத்தில் இருக்குது குரான்ல எந்த ஹதீசில் இருக்குது சஹா வாக்கல் காலத்துல இருந்து சா நம்முடைய சட்ட நூல்களை எடுத்து பாருங்க திருமணத்தின் போது சீரு கூட யார் கொடுக்கணும் கணவன் கொடுக்கணும் இருக்குது திருமணத்தின் போது சீரு கூட கணவன் தான் கொடுக்கணும் இருக்குது அப்ப இது மார்க்கத்தின் குற்றம் அல்ல நடைமுறைப்படுத்துவதில் நாம செய்யக்கூடிய தவறு நாம தான் பெண் விட்டாருக்கு அந்த நிபந்தனைகளை வைக்கிறோம் அல்லாஹுடைய கண்ணியப்படுத்துவது இறையாளம் சரியத்தை கண்ணியப்படுத்தணும் சரியத்தை கேவலப்படுத்தவும் கூடாது ஷரியத்தை கேவலப்படுத்துவதற்கு நாம் காரணமாகவும் ஆகக்கூடாது ஷரியத்தை நாம கேவலப்படுத்துறது ஒண்ணு இருக்குது குரான வந்து அல்ல பாதுகாக்கணும் குரான ஒருத்தன் காலில் போட்டு மிதிக்கிறான் மற்றவர்கள் இழிவுபடுத்த இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னா மற்றவர்கள் நம்முடைய சரியத்தை விமர்சிப்பதற்கும் மற்றவர்கள் நம்முடைய குரான குறை நம்ம காரணமாக நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளாலதான் இன்னைக்கு குரான விமர்சிக்கப்படுது நம்முடைய மார்க்க விமர்சனத்திற்குள்ளாகுது நம்முடைய சரியத்து விமர்சனத்திற்குள்ளாகுது எனவே நாம் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் பெண்கள் குடும்பங்கள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை நீங்க தடுத்து நிறுத்தாமல் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எனவே ஒரு மனைவியாக இருந்தால் கணவனிடத்தில் உங்களுடைய பண்பாடு உங்களுடைய நடத்தை உங்களுடைய அகலா அழகானதாக இருக்கணும் ஒரு மாமியாராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மருமகள் இடத்துல உங்களுடைய நடத்தை உங்களுடைய குணம் உங்களுடைய செயல்பாடுகள் அழகானதாக இருக்கணும் ஒரு நாத்தனாவா இருந்தீங்கன்னு உங்கள் சகோதரனுடைய மனைவி இடத்துல நீங்க ஒரு சக சகோதரியாக பழகணும் அவங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண்ணாக இல்லாம அவங்க மீது அதிகாரத்தை காட்டுகிற பெண்ணாக இல்லாம அன்பை வெளிப்படுத்துகிற சகோதரியாக இருக்கணும் ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு பெண் இடத்துல நீங்க தாயா இருக்கலாம் சகோதரி மனைவியாக இருக்கலாம் நாத்தனாவாக இருக்கலாம் உங்களுடைய கையில தான் குடும்பங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை தடுத்து நிறுத்த முடியும் பல சந்தர்ப்பங்கள்ல திருமணமாகி ஒரு குழந்த கை குழந்தை இருக்குது பெண்களே வந்து விவாகரத்துக்கு காரணமாகறாங்க பிரிவுக்கு காரணமாகறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அவங்க என்ன செய்றாங்க பல விஷயங்களை வந்து பெரிதுபடுத்துறாங்க அதனால மார்க்கத்தை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகி எனவே அன்பிற்குனிய தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய இப்போதைய அரசாங்கம் வந்து நம்முடைய வருங்கால சந்ததிகளை எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி காபிர்களாக ஆக்கக்கூடிய முயற்சியில இருக்குது அவர்கள் கொண்டு வரப்போகிற பாடத்திட்டங்கள் முழுக்க முழுக்க ஒவ்வொரு இந்துவனுடைய உள்ளத்திலும் முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் குபர் சிறுக்குடைய பாடத்திட்டங்கள் அடுத்த தலைமுறை எப்படி இருக்குமோ என்று நினைத்தாலே கதிகலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் ஒரு தீர்வு வரணும் அல்லாஹ் குரான்ல ஒரே வார்த்தை அலஹா சொல்வான் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைகளை அல்லாவும் மாற்ற மாட்டான் திருமறையின் அழகான வசனம் எந்த சமூகம் தங்களை மாற்றிக்கொள்வதில்லையோ அவர்களை அல்லாவும் மாற்ற மாட்டான் என்று அல்ல சொல்றான் எனவே நமக்கு இந்த நாட்டில் இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகள் மாறணும் இந்த நெருக்கடிகள் நீங்கணும்னு சொன்னா நாம அல்லாவுடைய சரியத்தை பின்பற்றி சஹாபி பெண்மணிகள் எப்படி ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண்களாக தீனை நிலைநாட்டக்கூடிய பெண்களாக இருந்தாங்களோ அந்த பெண்களாக நாம மாறிட்டோன்னு சொன்னா அல்லா இந்த நிலைகளை மாற்றுவான் பல நாம சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு தீன் வளருவதற்கும் உருவாகுவதற்கும் பெண்கள் சரியாயிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும் பெண்கள்கிட்ட வந்து தீனு வந்துருச்சு ஆண்கள் எல்லாம் அவுளியாக்களாக ஆயிடுவாங்க எனவே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலைகளும் சரியாகிறதுக்கு எங்க சுத்தி எங்க வந்தாலும் பெண்கள் கையில தான் இருக்குது அவங்கள்ட்ட தான் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு திறனை அல்லாஹால கொடுத்திருக்கிறான் எனவே மார்க்க சட்டங்களை படிங்க மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடித்து நல்லொழுக்கம் உள்ள முஸ்லிம்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சிக்கணும் நம்முடைய சோதனைகளுக்கான காரணங்கள்ல ஒன்று இன்னைக்கு நம்முடைய அகலாக்குகள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு குணங்கள் கெட்டு போயிடுச்சு நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு இந்த உள்ளத்தை பண்படுத்துவதற்கு தான் எல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்பணும் நம்முடைய உள்ளங்கள் அழிந்து போன காரணத்தினால கெட்டு போன காரணத்தினால அகதாக்குகள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு இத்தனைக்கு இந்த உயர்ந்த குணங்கள் தான் நாளை வறுமையிலே பெருமானாருக்கு நெருக்கமாக ஒரு மனிதன் ஆகணும்னு சொன்னால் நல்ல குணங்கள் இருக்கணும் எனவே கணவனிடத்துல குடும்பத்தாரிடத்துல நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களிடத்திலே வர வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த சோதனைகளை எல்லாம் அவன் மாற்ற வேண்டும் சொன்னா அல்லாஹுடைய சரியத்தை பின்பற்றணும் நம்முடைய குணங்களை மாற்றணும் உறவுகளை அரவணைக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடத்திலே கையேந்தி நாம் துவா செய்ய வேண்டும் இந்த சோதனைகள் இப்போது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கையேந்த வேண்டும் இவர்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்தாலும் சரி அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான் எனவே தாய்மார்கள் ஒவ்வொரு துவாவிலும் இந்த நாட்டில் இஸ்லாம் கியாமத்து வரைக்கும் இருக்கணும் முஸ்லிம்கள் இருக்கணும் அதுக்காக நீங்க துவா செய்யும் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வதும் துவாவுக்கு அல்லாஹுடத்துல பெண்ணாக கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்ணாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய துவா அல்லாஹ் உடனே கபூல் செய்யலாம் அதனால இந்த நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறான் நாம அதற்கான சில முயற்சிகளை தான் செய்யறோம் நமக்கு தீன் ரீதியாக மாற்றங்கள் நம்மிடத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுடைய தீன பின்பற்றி அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து நடந்தோமே ஆனால் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் சீராக்குவான் ஒல்ல நாயன் இந்த சூழ்ச்சிகளிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாத்து இறுதி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற தொஃபீக்கை தருவதோடு நம்முடைய எதிர்கால சந்ததிகளையும் ஈமானுடைய சந்ததிகளாக ஆக்கிள்வானாக வாகுதாவின் அலமது இல்லா உரம்பிளால குறைச்சுங்க தொண்டி ரொம்ப பிடிக்குது தாய்மார்களிடத்துல ஒரு சிறிய கோரிக்கை நான் சொன்னா இடையில சில காலங்கள் நல்ல அழகான கேள்விகள் எல்லாம் கூட வந்தது ஆனா அந்த மாதிரி கேள்விகள் இப்ப சமீபத்துல வர்றதில்ல போன வாரம் கூட பெண்களுக்கான உரிமைகள் குறித்து பேசணும் அந்த மாதிரி கேள்விகள் இந்த வாரம் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதை பத்தி கூட கிடையாது இன்றைக்கு வாரிசுரிமை சட்டங்களை பத்தி பேசினேன் அடுத்த பயான்ல அது தொடர்பான சந்தேகங்கள் கேட்டா பிரயோஜனமாக இருக்கும் திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் வட்டி கடக்காரங்க வீட்டில போய் சாப்பிடலாமா நிருபந்தோம் பல தடவை சொல்லிட்டோம் ஒரே கேள்விகள் அதுதான் திருப்பி திருப்பி திருப்பி வருது அதனால நம்ம பயான்கள்ல என்ன சொல்லுகிறோமோ அந்த விஷயங்களிலிருந்து கேள்விகள் அதுல மார்க்க ரீதியா அவங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை கேட்டா பிரயோஜனமாக இருக்கும் அதனால மேலும் மேலும் திரும்ப திரும்ப ஒரே கேள்விக்கு பதில் சொல்வதில் ஒரு அழுப்பு நமக்கே ஏற்பட்டு விடுகிற காரணத்தினால அதை கொஞ்சம் சகோதரிகள் யோசித்து நல்ல ஆழமான கேள்விகளை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாசல்படியில் உட்கார்ந்து குரான் ஓதலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க குரான் ஓதும் போது மரியாதை இருக்கணும் அவ்வளவுதான் மரியாதை இல்லாத சூழ்நிலை என்ன இருக்குதோ அதை தவிர்த்துக்கொள்ளணும் மற்றபடி வாசல்படியில் உட்கார்ந்து ஓதுறதுனால தவறு எதுவும் கிடையாது கூடும் அடியில் புதைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க என்ன செய்து கொள்ளலாம் புதைத்து கொள்ளலாம் தவறு இல்லை கோன் மருதாணி போடலாமா என்பதாக கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒ போது நம்முடைய கை விர விரல்களில் தோலுக்குள்ளே தண்ணி சேரணும் மருதாணியில் சில வகைகள் அது பின்னால் உறிஞ்சி வரக்கூடிய அளவுக்கும் இருக்குது கேள்வியிலையும் அதை எழுதியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உறிஞ்சி வரக்கூடிய அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து தண்ணி சேருவதை தடுக்கும் எனவே இத்தகைய மருதாணிகளை போடாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய உதவு நிறைவேறலைன்னு சொன்னால் தொழுக நிறைவேறாது தொழுக நிறைவேறலாம் நம்முடைய துவாக்கலும் நிறைவேறாது பாத்திமா நாயகத்தின் பேரில் வியாழக்கிழமை நோன்பு வைப்பது நல்லதா குழந்தை இல்லாதவர்கள் வியாழக்கிழமை பத்து வாரத்துக்கு நீத் பண்ணி நோன்பு வைத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கேட்டிருக்கிறாங்க பல முறை சொல்லி இருக்கிறேன் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதே நிறைய இருக்குது நம்ம அதை பின்பற்றுனா போதும் இல்லாததை நாம புதிதாக உருவாக்க கூடாது விதாத் என்று சொல்லப்படும் பெருமனார் சொல்வார்கள் ரசூல் சல்லா அலிஸ் அவர்கள் யார் நம்முடைய மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குறோ புதிதாக உருவாக்குகிறாரோ அவருடைய அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல எனவே அல்லாஹுடத்துல குழந்தையை கேட்கறதுக்கு துவா செய்யுங்க சாதாரணமான வணக்கங்களை கொண்டு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்கங்கள் போதும் பாத்திமா நாயகத்தின் பேரில் வியாழக்கிழமை பத்துனும் வைக்கிறது அப்படின்னு சரியத்தில் இல்லை அல்லாஹுடைய திருவேதத்துல கிடையாது பெருமானாருடைய ஹதீசில கிடையாது இந்த குரான் ஹதீசிலிருந்து சட்டங்களை வகுத்த நம்முடைய சட்ட மேதைகள் அவங்க சொல்லிருக்கோம் அவங்க சொல்லி இருந்தா ஏத்துக்கலாம் அந்த மாதிரி சட்ட நூல்கள்ல இருக்குதா அதுவும் கிடையாது இதெல்லாம் பெண்களுடைய கற்பனையில உருவான பெண்களால் உருவாக்கி கொண்டதை தவிர இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதனால அப்படியெல்லாம் நோன்புவிக்க வேண்டிய தேவை இல்லை மார்க்க சொன்ன முறையில செய்யங்க போதும் திங்கள் வியாழனும் போயிங்க ஒவ்வொரு மாசம் மூணும் போயிங்க எப்ப வேணாலும் துவா செய்யலாம் அல்ல அந்த துவாவை வந்து கபூல் செய்கிறான் அதாவது ஒரு நாலாங்கலிமா பஜ்ரத்துலஹிக்கு பின்னால் ஓதணுமா மொஹரீப் தொழுகைக்கு பின்னால் ஓதணுமான்னு கேட்டிருக்கிறாங்க அஞ்சு நேர தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே நாலாம் களிமா பத்து முறை ஓதுவதும் ஹதீஸில் வந்துள்ளது நூறு முறை ஓதுவதும் ஹதீஸில் வந்துள்ளது நம்முடைய கால நேரத்தை பொறுத்து அவகாசத்தை பொறுத்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து தடவை ஓதினாலும் நன்மை உண்டு நூறு தடவை ஓதினாலும் நன்மை உண்டு எனவே அஞ்சு நேர தொழுகளுக்கு பிறகுமே நாலாம் களிமா ஓத வேண்டும் கனவுல ஒரு ஆயத்தை யாரோ வந்து ஓதுவது போல இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க அந்த ஆயத்தை அவங்க எழுதியிருக்கிறதே என்னன்னு சொல்லி எனக்கு விளங்கு இல்லை அநேகமா அந்த ஆயத்து ஃபசபி ஹபிஸ்மேர் அப்பீம் என்ற ஆயத்தாக தான் இருக்கணும் ஆனால் அவங்க எழுதியிருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த ஆயத்துடைய கருத்து மகத்துவமிக்க உன்னுடைய இறைவனை துதிப்பீராக என்பது அந்த ஆயத்துடைய கருத்து இதை யாரோ கனவில் ஓதுவது போல கண்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அல்லாஹ் அதிகமாக திக்க செய்யுங்கள் என்ற தூண்டுதலாக கூட இருக்கலாம் அதுக்காகதான் இந்த ஆயத்த அவர்கள் ஓதியிருக்கலாம் சில செலவாத்துகளை சொல்லி இதெல்லாம் ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது தாஜ் செலவாத்து அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் பார்த்தது இல்லை அழகான செலவாத்துகள் வந்திருக்கிறது செலவாத்துகளில் சிறந்த செலவாத்து நீங்க அத்தகையத்துல ஓதுகிறீர்களே அல்லாஹ் மசல்யாலா முகமத் வாலா அலி முஹம்மத் தமாசல் அலா இப்ராஹீம் வாலா அலி இப்ராஹீம் இன்ன கஹமீது மஜீத் இதை விட அற்புதமான செலவாத்து எதுவுமே இல்லை பெருமானார் கற்றுக் கொடுத்தது அதனால் எதை அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஓதுங்க போதுமானது லக்கி செலவாத்துன்னு ஒரு செலவாத்து இருக்குதான்னு எனக்கு இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன் அது என்னன்னு எனக்கு தெரியல அதனால மார்க்கத்தில் இல்லாத வகைகளை விட்டு போட்டு என்ன மார்க்கத்தில் இருக்குதோ அதை செய்யுங்க போதுமானது ஒரு ரமபாலில் இருக்கும்போது பாத்ரூம் போகுவதற்கு வெளியில் வரக்கூடிய நிலை இருக்குது போகலாமான்னு கேட்டிருக்கிறாங்க வீட்டுடைய அமைப்பு அப்படி இருந்தால் தாராளமாக போகலாம் தவறில்லை பெருமானாருக்காக யாசின் ஓதி நன்மையை சேர்ப்பிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க தாராளமாக சேர்ப்பிக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்கான துவா பல தடவை சொல்லிவிட்டேன் சொல்லி ஆகிவிட்டது திரும்ப திரும்ப கேட்டால் என்ன சொல்லுதுன்னு தெரியல தொழுகையில் யாசின் சூறாவை முழுவதுமாக ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க தாராளமாக ஓதலாம் இஸ்திகார ஒரு காரியம் நமக்கு அது குழப்பமா இருக்குது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா ஒரு வியாபாரமாக இருக்கலாம் இந்த வியாபாரமா இந்த வியாபாரமா கணவர் குழப்பத்தில் இருக்கிறாரு அவரும் இஸ்திகாரா செய்யலாம் மனைவியும் இஸ்திகாரா செய்யலாம் வீட்டுல உள்ள எல்லாருமே